பாட்டு பழையம் இரவுள் கொலப்பட்டேம் என்று ஏமாப்பு நாம இவன் சின்ன பையனா இருக்கிற காலத்திலிருந்து நம்ம ஐம்பது வருஷமா அது கிட்ட அமைச்சரா அல்லவா இவன் சும்மா சின்ன பையனா இருக்கிற காலத்திலிருந்து தான் அதனால கிடக்கிறாங்க என்று மாதிரி கருதப்படாதான் பழையம் ரொம்ப பழையவங்களா இருக்கிறோம் கருது பழையம் எனக்கருதி பண்பல்ல யார் கழுதமை வேண்டுவர் திருவள்ளுவர் திருக்குறள் இந்த அளவுல ஏறள் அப்போ என்ன நாட்டு அப்படி இருக்கு நாங்கான பிறந்த பையன் பெருசா நினைப்பாங்க அப்ப நினைக்காதரா நீக்கான பிறந்த பையதான் சின்ன பையன் தான் ஆனா இன்னைக்கு யாரே இன்னைக்கு யாரா மக்கா இருக்கிற திருவள்ளுவர் பெரிய ஞானம் சொன்னது யாருமே இல்ல சுவாமி திருக்குறள் ஒரு நூறாவது படிக்க கூடாதா நாடு நாட்டவர் ஒன்னாவது படிக்க கூடாதா எவ்வளவு செய்து சொல்ற அதனால பழையம் என்று நினைக்கூட பழையம் என கருதி பண்பல்ல செய்யார் கடுதமை வேண்டுவர் அப்படிலாம் கருத கூடாதுப்பா இன்னைக்கு யாரவர் அரசர் நாம் யார் அமைச்சர் ஆமா அப்படி வைக்கும் அப்புறம் இறையுள் கொலப்பட்டேம் என்று குரல் நாம் யார் தவிட்டு பந்திமலையில் நாம் அமைச்சம் என்று அவரால் அமைச்சராக கொல்லப்பட்டேன் என்று கருதி சிமிர்பிடிக்கப்படாது கொலப்பட்டேன் என்று நீ கொள்ள செய்யக்கற்ற காக்கியவர் சொல்ல வச்சிருக்காரு கொல்லப்பட்டேம் என்று நீ நான் இந்த அமைச்சரால் மாண்புமிகு அமைச்சராக கொல்லப்பட்டேன் என்று கருதி நல்ல கொள்ளாது செய்ய தவறான காதி செய்யக்கூடாது சீரு திருக்குறளா சீருக்கு சீர் திருக்குறளா அறார உழை ஏவல் செய்யும் சிறார் போல ஏவல் செய்யும் சிறார் போல எப்படி இருக்கிற அமைச்சர்கள் அமைச்சராக இருந்த அமைச்சராக இருந்தாலும் திருமணங்கள் சும்மா உட்காருங்க அவர்கள் கருதுவது மதிப்பாக கருதுவாங்க நாம யாரு மாணவனாக இருந்த இது அருளியல்ல அது அமைச்சி பணியாளன் எப்படி உழையேவல் செய்யும் திரார் போல ஒதுங்கி வேந்தன் விழைவு ஏது அதனை விடம் போல வெறுத்து வைக்கார் அப்படி அரசன் எதை விரும்பானோ அதை அமைச்சர் விரும்பப்படாது என்ன நாகரிகம் தெரியனுடைய ஒரு பியட் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் கூட நாள நினைக்கிறேன் அப்படிங்க ஆறாவது மாண்டில கொஞ்சம் காத்து கம்மியா இருக்கு இந்த கோடை மாதிரி என்ன பண்ணுவேன் கொடுத்து போச்சு வெளியில் அப்போ அரசன் எதை விரும்புகிறானோ அதை தான் விரும்பப்படாது என்ன திருக்குறள் மன்னர் விளைவ விளையாமை மன்னரால் மன்னிய ஆக்கம் தரும் உங்களுக்கு மாறிதான் நீங்க என்ன சொல்லி வாங்கணுமே தவிர இவர் கேட்க வேணும் அரியனுக்கு நினைச்சிருப்போம் என்னன்னு சொன்ன மன்னர் விளைவ விளையாமி தீபாவளிக்கு ஒரு மீட்டர் பதினஞ்சு நல்ல ஜவுளி ஒரு மீட்டர் ஆயிரம் ரூபாய் பொருடியா நல்ல ஒரு சட்டத்தை கிணக்கிறேன் அரைஞ்சே போடுவ நாகரிகமும் மன்னர் விளைவ விளையாமை அவன் விரும்புகின்றதை தான் விரும்பாம இருப்பது மன்னரால் மண்ணிய ஆக்கம் பெறும் ரொம்ப நாள் அமைச்சரா இருக்கலாம்டா இல்லன்னா போய் சொல்லிடுவான்டா இந்த பாடா போன இந்த அமைச்சர் இதெல்லாம் படிச்சுட்டு வந்த அமைச்சர் வந்தான்னா கூட எவ்வளவோ நல்லதாச்சு எவ்வளவு நுணுக்கமான செய்திகள் ஒளியல் தழுதிய செய்திகள் எந்த காலத்துக்கும் பொருந்திய செய்திகள் நீங்க எப்படித்தானு நீங்க முருகா முருகா எனவே விளைவு ஏது அரசனுடைய விருப்பம் எதுவோ அதனை உங்களுக்கு ஒரு பேற்று கிட்ட மேதுங்களுக்கு இதுவே போருங்க என்ன பேருந்து நீங்க அரசர் சரி அது சரி அது உங்களுக்கு இருக்க வேண்டியதான் இன்னொரு கூட இருக்க வேண்டியதான் என்று சொன்னா அவனுக்கு நல்லா இருக்குமா எனக்கு ஒண்ணு வேணுங்கிறதா இது போல் எனவே திருக்குறள் நடத்துறதுக்கு ஒரு காலத்தில் போர்த்தியும் ஆண்டு புலவருக்கு எழுபது முதல் இரண்டு ஆண்டு அரசு பால் முப்பத்தி எட்டு அதிகாரம் இருக்கும் இதை எடுத்துக்கிட்ட சொன்ன நடத்துவண்டு ஜூன்டத்தி அடுத்த ஜூன்ார்ம் நாலு வரும்போது கடைசியில் அதிகாரத்தில் நூத்தி எட்டாம் அதிகாரம் ஏது செல்வம் எத்தனை உண்டு குவிமீறி அவை யாவும் படைத்த தமிழ்நாடு என்பது போல அறிவுரைகள் யாவும் படைத்த திருக்குறள் எப்படி இருக்கும் அருமையா சொன்ன தூது எப்படி போகணும் தெரியுமா காஷ்மீரின் போகணும் அவன் யார் திருக்குறளை படிட அதனை விடம் போல வெறுத்து வைக்க நான்காவது வெறி ஒரு குரல் அதல் போல் அணுகார் அகலார் அரசு பழகும் போது நெருப்பா பழக நெருப்பு நெருங்கினா சுட்டுடும் எட்ட போனா குளிர் காய முடியாது அப்ப குளிரும் காயின் சுடவும் வாங்கப்படாது அது மாதிரி இருக்கா அரசனை எப்படி படகுணும் நெருப்பு எங்க இருக்குது எங்க இருக்கு எந்த பொருள் அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகல் வேந்தர் சேர்ந்து சேர்ந்து ஒழுகின்றவர்கள் அமைச்சராக இருந்தாலும் மற்றவங்களா இருந்தாலும் அகலாது ரொம்ப அகல போன இந்த சொல்ல சொல்லுவாங்க இகழ்வேந்தர் தேர்ந்து நன்னுல ஆசிரியனு சொல்றோமா அப்ப அரசியங்க அஞ்சு நிழலின் நீங்கான் நிறைந்த நெஞ்சமூடு திறத்து ஆசான் ஓக்கும் அத்திரம் அரசியா பறட்சி வழிபாடு எம்பி அந்த நான்காண்டு ஐந்தாண்டு அப்படி இருக்க நன்னூல் இருக்குது எனவே இப்படி அடல் போல் அணுகார் அகலார் நிழல் அண்ண நீரார் ஒருவன் நிழல் எப்படி கூடவே வருமோ அது போல அரசனுடைய அது ஒரு குரல் எங்கருது தீயவை செய்தார் கெடுதல் அடிவுரைந்த கட்டுவான் அந்த கெடுதல் இன்னைக்கே தெரியக்கூடாது நாளைக்கு காலையில் ஏழு மணிக்கு மேற்கடி ஏழு அடி தாண்டம் அதனால ஒண்ணும் வரவே வராது நினைக்க அதே நிழல் எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு மணிக்கு அந்த எட்ட இருந்தால் உன் காலுக்குள்ள வந்து மாதிரி நீ செஞ்ச தீங்கு நினைச்சு நிச்சயமா அந்த தீங்கு இன்னைக்கு நாளைக்கு வராம இருக்கலாம் அடி உடைந்த கருத்துக்களும் இது போல் அதனாலதான் யாரும் இந்த காலத்து கவிதை படிக்கிறதுல என்னால படிக்க முடியல அவ்வளவுதானு இதை விட்டுட்டு எங்க போறது திருபி திருவித நிழல் தண்ணி வியாது அந்த நிழல் ஆனது அழியாது எங்க வரும் உங்களுக்கிட்ட வந்துடும் அடி உடங்கி பெற்று அது நீ செய்த தீமை நிச்சயம் ரொம்ப தொலைவில் இருந்தாலும் கூட போ போ போ போ நின்னாலும் ஒன்னு கொண்டு வந்து அழுத்தி அழுத்தி இருந்த பிற்கின்னா முற்பகல் செய்யும் தமக்குன்னா வரும் அது நிழல் தன்னை ஈயால் அறிவுரைந்தது நிழல் சேர்ந்த குரல் பாட்டு மூணு பாட்டுல இதுக்காக தான் மந்திரிகளாக்கம் பண்ணுமே நடத்துறோம் நாலாவது பண்ண முடிச்சிருக்க மறுக்கம் செயல் நீத்து தடக்கையின் வையத்தோரை ஒருக்கும் பொருளும் பணி கேட்கையில் உன்னலாறை பெருக்கும் பொருளும் கவரார் வெளி செல்வமாக்கள் இருக்கும் பொருளே இறைவர்த்தி இவர் ஈர்க்கும் செல்வம் ஐயோ இன்னும் முடலையா மருக்கும் செயல் நீத்து தடக்கையில் வையத்தோரை ஒருக்கும் பொருளும் பனி கேட்கையில் ஒன்னராறை செருக்கும் பொருளும் கவரார் எந்த பொருளை அரசனுடைய பண்டாரத்தில் சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டா மறுக்கும் செயல் நீத்து நடக்கையின் வையத்தோரை ஒறுக்கும் பொருளும் இப்போ தவறான காரியம் செஞ்சு அந்த பணம் அவனுக்கு வந்துருக்கு ஒருத்தனுக்கு அதை வாங்கி கொண்டு கஜானில் சேர்க்கறது இல்லை அந்த தவறான பணம் வந்துன்னு சொன்னா தவறான காரியமா இல்லாம வேற காரியத்தில் அனுப்பிச்சு உடனே செலவழிச்சிருக்க தவிர பண்டாரத்தில் கொண்டு வைக்கிறது இல்லை அதெல்லாம் வச்சம்னா இருக்கிறது போதும் சரி ஒருத்தனை அடிச்சு ஒதுக்கி அதனால வர்ற பணத்தை கொண்டாந்து பண்டாரத்தில் வைக்க மாட்டாங்க அவன் நொந்து போவான் பஹா பாவி என்ன அடிச்சு வாங்கிறான்டா குறிப்பிடாம போடுவோம் போடாமா போயிடும் அந்த மாதிரி பொண்ணும் பொரு பண்டாரத்தில் கொண்டாந்து வைப்பாங்க பொருளும் போய் படையெடுத்து அவங்க நாட்டில் இருக்கிற பொருளை கொண்டு வந்து கூட பொருளா செயல் ஆனால் திருவள்ளுவர் உருப்பொருளும் உல்கு பொருளும் ஒன்னார் தெரு பொருளும் வேந்தன் பொருள் என்று கூறுவார் அரசனுடைய அரண்மனையில் இருக்க வேண்டிய பொருள் என்ன உரு பொருள் அவரவர்களும் அந்த ஆறில் ஒன்று கட்ட வேண்டிய பணம் பொருள் சுங்கத்தினால சுங்கரை போய் பறையெடுத்து போய் அழிச்சு அடிச்சா அந்த பொருளை கொண்டாந்து சேகமாட்டாங்க திருக்குறளோடு வேறுபடுகிறார் வேறுபடுகிறார் ஒன்னார் திருப்பொருளும் வேந்தன் பொருள் என்ன ஒன்னார் தெருபொருள் பண்டாரத்தில் வைக்க மாட்டார் அந்த ஆறில் ஒன்று கொடுக்கிறான் பாருங்க அந்த மாதிரி பொருள் ஒன்றா பண்டாரத்தில் வைப்பாங்களே தவிர மற்ற பொருளையே சேர்க்க மாட்டார்கள் இதெல்லாம் என்னைக்கு படிக்க போறோம் திருவார்பான என்னையாது புராண கதையை பொருளை கொட்டி வச்சிருக்கலாம் கொட்டி வச்சிருக்க அது எங்க போய் இந்த இதெல்லாம் ஒதுக்கிடுவான் பண்டிகை மொழி கொடுத்தாம ஏ சி சி அதெல்லாம் தள்ளாட் மந்திரிகள் ஆமா மந்திரி தள்ளிடுவான் அங்கதான் இருக்கு எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு அதிலும் ஒரு குரல் அதிலும் ஒரு குரல் தேவியாபுரத்தில் இருக்காங்க இவங்க யாரோ ஒரு பையன் ஒரு வகுப்புல என்ன நாங்களாம் எப்போ அது நாங்க எழுந்துட்டு போனோம் எழுபத்தி ரெண்டு என்னடா எழுபத்தி ரெண்டு தேவியா அல்லது என்னப்பா என்ன ஒண்ணும் உவந்த பையன்கள் அடிபணிந்து இருப்பான் என்ன கட்டியாகப்பட ஆரம்ப ஒண்ணும் கிடையாது திருக்குறள் குடும்படா தொல்காப்பியம் குடும்படா அப்படின்னு என்னமோ நல்ல பிள்ளைகள் வாழ்க எனவே நாம சொல்றோம் இருக்கு அதுல ஆனா ஞாபகத்துக்கு வரணும் அந்த மரத்தாம வேளான் மன கொள்கை தந்தின் தன் நெஞ்சுள்வான நிறந்தாடி நீரல் எனத் தோற்ற நிறுத்து மற்றது அறத்தாரெனில் ஆற்றுவர் அண்டெனில் ஆக்கம் ஆவி இறத்தான்வரினும் மனத்தானும் அறத்திற்கு பொ அதுக்கு மறுதலையா இருந்தா போன கூட செய்ய மாட்டாங்க சொல்லிட்டு அனபாயன் தன்னுடைய மகன் அந்த ஆண்கன்றை இறக்க செய்து விட்டான் ஒரு மாண்பு மிகு அமைச்சரை என் பையன் அந்த மாதிரி வந்த அந்த ஆண்கண்டை இறக்க வச்சான் நீங்க உங்க தேர ஓட்டி என் பையனை கொள்ளுங்கள் என்று சொன்னார் முதல் அப்படிதான் சொன்னார் அப்புறம் தான் தாந்திங்க அந்த அமைச்சர் என்ன செய்தார் பெரியபுராணத்தில் காணலாம் அரசன் ஆணையை மீறவும் கூடாது அரசன் ஆணையை ஏற்று அந்த பையனை அழிக்கவும் கூடாது தன் உயிரை நீத்தார் சிவ சிவ தன் உயிரை நீத்தார் ஏன்னா இதுவரை அரசன் சொன்னதே அவர் மாசம் காதல வாங்கி நடந்து என் பையனை நீ வந்து உத்தரவு என்று ஆரம்பிக்கலாம் அமைச்சர் அமைச்சர் நாட்டு மக்களை காக்கணும் நீதான் காக்கணும் நம்ம பத்தி பேச்சு இல்லை நீ வருகிற இளைஞர் உலகம் எல்லாம் இருக்கே அதெல்லாம் என்ன பாடுபடப்பு அதெல்லாம் நல்லா இருக்கணும்னா முருகா நீ தான் நாங்க என்ன பண்ண போறோம் ஆதங்கம் ஆதங்கம் இப்படி படிக்க மாட்டேங்கிறாங்களே இப்படி கேட்க மாட்டேங்கிறானி இப்படி நடக்க மாட்டேங்கிறானின்னு ஆதங்கம் தான் இருக்குது அந்த ஆதங்கம் மட்டும் என்ன பண்ண முடியும் நல்ல இலக்கியம் படித்தவர்கள் சொல்லும் போது நல்ல நீதிகளையும் பண்பாடுகளையும் கொட்டணும் கொட்டணும் பத்து மண்டம் போட்டுக்கல பொண்ணே இனி ஒண்ணுதானா கொல்ல போய் முருகா மண்டம் எனவே அதனால அரசில் ஆற்றுவர் அரசனே சொன்ன உலக மக்களே சொன்னாலும் பொருண்டுமா இருக்குமான அமைச்சர்கள் பாட்டு பதினெட்டு பாட்டு ஆனா எவ்வளவு கதையும் ஒண்ணும் இல்ல கதையும் என்னது பாட்டும் பதினெட்டு ஆனால் ஆனால் புரிந்திருக்கிறார் இன்னவா ரொழுகும் பன்னிரு ஓரும் ஈகையும் தருமமும் புகழும் என்ன கோ மகற்கு வைகலும் ஒரு அமைச்சர்கள் அரசனுக்கு என்ன செய்யணும் ஆனா அந்த காலத்தில் அரசர் வேறு அமைச்சர் வேற இருந்தாங்க அரசனுக்கு செய்யணும் ஒருத்தன் இல்லை எனவே அமைச்சர் நாட்டுக்கு செய்யணும் மக்களுக்கு ஆனா அது கூட யாரு அரசன் யார் அந்த மக்களுடைய தலைவன் தானே நெல்லும் உயிரண்டு நீரும் உயிரண்டு மன்னன் உயிர்த்தே மனதலை உலகம் ஆகவே இந்த ஈகையும் தருமமும் புகழும் அந்த பாண்டியருக்கு வைகளும் பெருக ஒவ்வொரு நாளும் அந்த ஆட்சி பாண்டி நாட்டு ஆட்சியை பாருணியா அந்த ஆட்சிக்கு காரணம் அரசன் ஒரு பக்கம் அங்க இருக்கிற அந்த அமைச்சர் ஒரு பக்கம் அடாராடாரா நாடந்த நாடா வளர்த்தனர் அப்படின்னு சொல்லி பாராட்டுவாராம் அதற்கு வைகளும் பெருக திசையலாம் திசையமுண்டாக்கி எட்டு திக்கும் வெற்றி கொள்ளுமாறு செய்து இது இதுவரைக்கும் என்ன சொன்னார் என்ன செய்ய பெருமான் ஒன்றுதான் ஒன்றுதான் ஒன்றுதான் தேவர் இனமும் ஒன்றுதான் சிவகணங்களும் ஒன்றுதான் என்று சொன்னவர் அவர்களுக்கெல்லாம் அமைச்சராக ஆக்கி ஒரு கால எல்லைக்கு பிறகு அவருக்கு வீடு பேரும் தந்தரிடுவோம் ா அம்மாக அதனால பன்னகா விஷயமுண்டாக்கி பன்னகா பரணம் சிவபுரம் அடைந்து பரங்கணருள் கலந்து மன்னி வீட்டிருந்த இவை எல்லாம் அந்த பாண்டிய மன்னனுக்கு அமைச்சராக இருந்து செய்துவிட்டு பின்னர் செல்வரு சிவபுரத்தின் உள்ளார் சிவநடிக்கையில் உள்ளார் பல்லோரும் ஏற்ற பணிந்துள்ளார் வீட்டிருந்தார் மன்னர் மன்னவனும் அடைந்து வீட்டிருந்தான் இந்த மாதிரி அமைச்சரை பெற்றதனால அந்த அரசனும் அந்த மாதிரி நல்ல கதியை பெற்றான் என்னில் நல்ல கதிக்கு யாருமோ குறைகிறேன் அருமையானது முடித்தான் இதெல்லாம் நம்ம கௌத்திர சுவாமிகள் வழங்கிய அருடையும் அவர்களுக்கெல்லாம் இயலாக இருக்கிறோம் எல்லாமல்லாம் முருகப்பெருமான திருவர்களும் இப்படி வந்து கேட்கின்ற பெருமக்களாகி நீங்கள் இல்லை நான் என்ன சொல்ல போறேன் ஒன்றும் இல்லை மகனாலே வந்து கேட்கப்படுகின்ற பெருமக்கள் நம்முடைய தாய்க்குழும் இது இப்படாமல் ஒளிபதிவு செய்து எங்கேயும் திருவண்ணாமலையில் பல பேர் சொல்றாங்க என்னன்னா ஐயா நாங்கள் திணகிரிக்கு வரல ஆனாலும் இதெல்லாம் கேட்கணும்னு சொல்றாங்க அதனால அப்படி எல்லாம் குண்டி அவருக்கு யாரு சொன்னா அவருக்கு என்ன கடிதம் போட்டு போட்டு வந்து நீங்கள் வாங்க அப்படிலாம் எடுங்கன்னு சொன்னோம் தானாக தந்ததென்று உந்திபரு தன்னையே தந்ததென்று உந்திபரு என்று தானாக தந்ததாக வந்தது அவருக்கு எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் தெரியும்